என்ன தெரிகிறது என் திணிக்கு மருந்தாயி இருக்கிறது சொல்லி செய்தது வைத்து நோய் மட்டுமா நீங்க மாறுபடும் இருவினையும் இருவினையும் சேரா மாலா வலியும் ஆணவங்கண்ணும் ஆய்ந்த மூன்று மல வழி அந்த மலத்தினுடைய வழி சித்த அருவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவ ஆர்பருவாரோவே மாலாவளியும் கட வீட்டின் வழியும் பெற்றேன் வேரினி மந்திரம் என்னை மணி என்னை மருந்தென்னை மெய்மையாக தேரும் அவருக்கு எப்பொழுத திட்டமே அனுப்பும் அடியேன் முன்னம் செய்த அபராதம் இரண்டும் போன படலத்துல நான் கடலை விட்டு அழிக்க செய்தது அது அபராதம் தப்பு இப்ப மேங்களை விட்டு மழை பொழிய அழிக்க செய்தது இது ஒரு தவறு இந்த இரண்டு தப்பையும் உன்னம் செய்த அபராதம் இரண்டும் தீரும்படி பொருள் தருள்வாய் என்று பன்முறை பரவித்தாழ்ந்து மடிவிழா மகிழ்ச்சி பொங்க வரங்களும் சிறிது வேண்டி கரிய தன் நகரம் புக்கான் கூட திசை காவல் வேந்தன் நோய் நீங்களுக்கு மட்டுமல்ல ஏற்கனவே விட்ட கூட பக்கவரை ஏதோ சில வரம் வேந்திருந்தது அதெல்லாம் கூட கேட்டான் எல்லாம் தந்தார் எல்லா வரங்களும் தரப்பட்ட தந்து வந்தீரல்வாருன்னியை விலக்கன் நீங்கியகம் நான்கும் குன்று போல்டலாளே அன்று நான் மாடக்கூடல் ஆனதால் மதுரை மூது அந்த நான்கு மாதமாக இந்த மேகங்கள் தடுத்ததனாலே மதுரைக்கு நான் மாறக்கூடல் என்ற பெயரும் அன்று முதல் வந்தது என்று சொன்னார்